அவர்களுடன் மற்ற ஒரு தோடரும் உம்மிடம் தோல் பையில் இரவு வைத்திருந்த தண்ணீரை கொண்டு வாரோம் இல்லாவிட்டால் இத்தோட்டத்தில் ஓடும் வாய்க்காலில் நாம் தண்ணீரை உறிஞ்சி குடித்துக் கொள்கிறோம் என்று அவர்களிடம் நபி செல்லும் அணைந்து செல்லும் அவர்கள் கூறினார்கள் ஐந்து ஆறு ஒன்று